அந்த ரெண்டு பேருக்குள்ள விஷயத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் அம்மல்லதீன ஷகோ ஃபின் நாரி யார் துர்பாகியவான்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் லஹூம் பீஹா ஜஃபீர் அவர்களுக்கு அந்த நரகத்திலே சப்தங்கள் இருக்கும் ஸ்பீர் ஷஹீக் அவர்களுக்கு ஸபீர் இருக்கும் ஷஹீக் இருக்கும் என்று அல்லாஹால சொல்லுகின்றான் ஜபீர் என்று சொன்னால் என்ன ஷஹீக் என்று சொன்னால் என்ன பொதுவாக கடுமையான தண்டனை கடுமையான வேதனை நரகத்திலே அந்த நேரத்தில் சப்தமிடுவார்கள் அழுவார்கள் கதறுவார்கள் ஓலம் விடுவார்கள் புலம்புவார்கள் என்றெல்லாம் எத்தனை வார்த்தைகளை சொல்லுகின்றோமோ அத்தனை வார்த்தைகளும் இந்த ரெண்டு வார்த்தைக்குள்ளே அடக்கம் பலவிதமான புலம்பல்கள் அவர்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு முஃபாஸினும் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள் ஜஃபீர் என்று சொன்னால் ஜஃபீர் என்று சொன்னால் மனிதனுடைய மனதிலே நெஞ்சத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு விதமான சப்தம் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய நெஞ்சில் இருக்கக்கூடிய சப்தம் ஷஹீக் என்று சொன்னால் தொண்டையிலிருந்து வரக்கூடிய சப்தம் இன்னும் சிலர் இபன் அப்பாஸ் அல்லாஹால அவர்கள் சொல்லுவது இதற்கு மாற்றமாக ஜபீர் என்று சொன்னால் தொண்டையில் இருந்து வரக்கூடிய சப்தம் ஷஹீக் என்று சொன்னால் நெஞ்சில் இருந்து வரக்கூடிய சப்தம் ஆக ஒரு புலம்பல் கடுமையான வேதனையின் மூலம் வணங்குகின்றோம் ரொம்ப வேதனாயிருச்சு சில பேர் முனங்கிட்டே இருப்பாங்க பயங்கரமான சப்தமா இருக்கும் அது அவர்களுடைய சொல்லுகின்றார்கள் என்பது கடுமையான முனகுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய சப்தம் ஷஹீக் என்பது அதைவிட கொஞ்சம் அதிகமாக சப்தம் கேட்பது அதற்கு சொல்லப்படுவது இமாம் லஹாக் முகாத்தில் ரஹமத்துல்லாஹால வந்த இருவரும் சொல்லுகின்றார்கள் இந்த ஜபீர் ஷஹீக் அவுக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால் கழுதை சப்தமிடுவதை போன்றது அப்படின்னு சொல்றாரு கழுத சப்தமிட ஆரம்பிக்கும் போது லேசாக ஆரம்பிக்கும் ஒரு கடுமையான சப்தம் இருக்கும் ஒரு மாதிரி வேகமாக சப்தம் போடும் அப்புறம் அந்த சத்தத்தை குறைத்து குறைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தேய்ந்து போய் கடைசியில் ஒரு லேசான சத்தத்தோடு தன்னுடைய சத்தத்தை முடித்து கொள்ளும் கழுதையுடைய சத்தம் அதுபோன்ற ஆரம்பமாக கழுதை வேகமாக சத்தமிடக்கூடியதற்கு பெயர் ஜஃபீர் கடைசியாக சப்தம் தேய்ந்து போய் முடிந்து விடுகின்றதெல்லாம் அதற்கு பெயர் ஷஹீக் இது நரகவாசிகள் சப்தம் போடுவார்கள் என்பதாகவும் அல்லாஹல்லா சொல்லுகின்றார் என்று விளக்கம் தருகின்றார் கழுதையுடைய சப்தத்தை ஏன் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் இன்னும் அன்கரல் அஸ்வாத்தில் அசௌத்துல் ஹமீர் என்றல்லாக சொல்லுகின்றான் உலகத்திலே எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன மனிதனுடைய சப்தம் இருக்கின்றது அதே மிருகங்களிலே குதிரை சப்தம் இருக்கின்றது ஆடு சப்தம் இருக்கின்றது மற்ற பிராணிகள் எத்தனையோ பிராணிகள் சப்தங்கள் போடுகின்றன யானை சப்தம் போடுறது சிங்கம் கரிஜிக்குது யானை பிளிருகிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா எல்லா சத்தங்களை விட ரொம்ப மோசமான அருவறுக்கத்தக்க சத்தம் கழுதையுடைய சத்தம் உலகத்திலேயே மிக மோசமான ஒரு சத்தம் அருவறுக்கத்தக்க சப்தம் இருக்கின்றது என்று சொன்னால் அது கழுதையுடைய சத்தம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னும் அன்கரல ரொம்ப வெறுக்கத்தக்க சப்தம் சப்தங்களிலே ரொம்ப வெறுக்கத்தக்கது கழுதையுடைய சத்தம் அது மாதிரி உள்ள சத்தம் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்படுகின்றது இப்போ அந்த ஷகவ் ஃபஃபின்னாரி யார் துர்பாகிய துர்பாகியவான்களாக ஆகிவிட்டார்களோ அவர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றனர் இல்லை இன்னொரு கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான் இந்த துர்பாக்கியவான்களாக நரகத்திற்குரியவர்களாக ஆனது இவர்கள் செய்த தீமையின் காரணமாகத்தான் அல்லாஹல்லா அவர்களை நரகவாசிகளாக ஆக்கவில்லை அல்லாதான் ஆக்கிறான் ஆனால் அவர்களுக்கு உலகத்தில் இஃத்தியார் என்று சொல்லப்படக்கூடிய சுய விருப்பத்தை அறிவை அல்லாஹா தல்லா கொடுத்திருக்கின்றார் அந்த அறிவை இவர்கள் பயன்படுத்தவில்லை சரியாக அதன் காரணமாக நரகத்திற்கு செல்லுகின்றார்கள் என்பதை ஷகோ துர்பாக்கியவான்களாக ஆகிவிட்டார்களே அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று அல்லா சொல்லுகின்றனர் பின்னர் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது வம்மல்ல சுய்து நற்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டார்களே அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் இங்க பாருங்கவான்களாக ஆகிவிட்டார்களே ஆக்கப்பட்டார்களே அல்ல ஆகிவிட்டார்களே அப்ப இவங்க தங்களுடைய செயல்களின் காரணமாகத்தான் அப்படி ஆகிட்டாங்க பிறகு நற்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டவர்களுக்காக அவங்க அல்லாஹத்தல்லாவுடைய பேரொருளின் காரணமாக ஆக்கப்பட்டார்கள் அது அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டியிருக்கின்றான் என்பதாக பொருளாகும் அல்லதீன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹத்தாலா அடுத்து சொல்லுகின்றான் சரி இப்போ நரகத்தில் இருப்பார்கள் இவர்கள் காலி தீனா மாதாமத்தி சமாவாத்து வல்லார்கள் அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் நரகத்தில் வானங்களும் பூமியும் நிலை திருக்கும் காலமெல்லாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறேன் வானம் பூமி தான் அழிஞ்சு போயிடுமே எல்லாம் அழிஞ்சு போயிடும்லே ஒரு நாளைக்கே புறான்லேயே அல்லாஹ் சொல்கிறாங்க வானம் இந்த பூமியெல்லாம் அழி வானம் எல்லாம் வெடித்து சிதறிவிடும் அப்புறம் பூமியெல்லாம் மீனி என்றெல்லாம் சொல்லி சுருட்டப்பட்டுவிடும் அப்படின்லாம் அப்ப அந்த காலம் வரைக்கும் நரகத்தில் இருப்பாங்க அதுக்கு பின்னால் வெளியாயிருவாங்க அர்த்தமா அப்படித்தான் அர்த்தம் விளங்குது வெளி தோற்றமா பார்த்து அதுக்குதான் குரான் தரிஜுவா மட்டும் பார்த்து கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது சொன்னா தப்பா போயிடும் ஹாலிதீன் அபி அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் மாதாமதி சமாவாத்து வல்ல வானங்களும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் என்று சொன்னா இந்த இடத்துல நிறைய கருத்துக்களை எழுதுகின்றார்கள் ஒரு மூணு விஷயத்தை குறிப்பாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் உங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்பில் ஒரு மூணு விஷயம் இந்த வானங்கள் பூமி அப்படின்னு சொன்னால் இது அரபியர்களுடைய பழக்கப்படி சில இடங்களில் குரான் அல்லாஹலா ஆயத்துக்களை சொல்லுகின்ற அரபியர்கள் சொல்லக்கூடிய பழக்கம் என்றென்றும் நிரந்தரமாக அப்படிங்கிறதுக்கு அவங்க வழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால் மாதாமத்தி சமாவாத்து வளர்ந்து அப்படின்னு சொல்லுவாங்க வானங்கள் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் நான் என்னுடைய உயிருள்ள வரைக்கும் உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னி லாத்த கல்ல முறைந்த உன்னிடத்தில் நான் பேசவே மாட்டேன் மாதாமத்தி சமாவாத்து வல்ல வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் பேசவே மாட்டேன் கடைசி வரைக்கும் பேச மாட்டேன்ங்கிறதுக்கு இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள் அந்த அரபியர்களுடைய பழக்கப்படி அல்லாஹாலா சொல்லுகின்றான் ஹாலிதீன் ஃபீஹா என்று சொன்னாலே நிரந்தரமாக இருக்கிறதாம் அதிலிருந்து வெளியாகிறதெல்லாம் கிடையாது மாதாமத்தி சமாவாத்து வந்தர்றதோ அப்படிங்கிறது அரபியருடைய பழக்கப்படி அல்லாஹால சொல்லுகின்றான் வானங்கள் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில் நிரந்தரமாக இருப்பார்களா எப்பவுமே இருப்பார்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற கருத்து அரபியருடைய வழக்கப்படி சொல்லப்பட்டது ரெண்டாவது ஒரு கருத்து இந்த வானங்கள் பூமி அப்படி அப்படிங்கிறது இந்த வானம் இந்த பூமி அல்ல ஏன்னா அஸ்ஸமாவாத் வல்லர் என்று அல்லாஹாலா அலிஃபுலாம் சேர்த்து போட்டிருப்பதனால அதுக்கு வேறொரு கருத்து சொல்லப்படுகின்றது அது இந்த வானம் எல்லாம் போயிடும் இந்த பூமியும் போயிடும் அதுக்கு பின்னால ஒரு வானத்தை அல்லாஹாலா உருவாக்குவான் வேறொரு வேறு வேறு வானங்களை உருவாக்குவான் வேறு பூமிகளை உருவாக்குவான் இல்லையா அதையும் குழா இல்ல குரான் அல்லாஹால யோமது பத்தல் யோமது பத்தலு அருந்து வயிறல் அருந்து என்று குரான் வேறொருடையத்தில் அல்லாஹால சொல்லுவாள் பூமி மாற்றப்படுகின்ற பதிலாக வே இதற்கு பதிலாக வேறொரு பூமி கொண்டு வரப்படக்கூடிய நாளில் வயிறல் இந்த பூமி அல்லாத வேறொரு பூமி பச்சமாவாச்சு அதே மாதிரி வானங்களும் இது அல்லாத வேறொரு வானம் இந்த வானம் அழிஞ்சிடும் இது அல்லாத வேறொரு வானம் இந்த பூமி அழிஞ்சிடும் இது அல்லாத வேறொரு பூமி அசுல்லாய் சல்லா அலேஸ்மர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த பூமி இந்த மாதிரி மண் பூமியாக இருக்காது அது பூரா உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கும் பார்க்கப்பட்டிருக்கும் அதேமாரி வானம் எப்படி இருக்காது அது சூரியன் சந்திரன்னம் நட்சத்திரங்கள் அப்படின்லாம் அதுல கிடையாது அது ஒரு வேற விதமான வானம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது சொல்றாங்க அவ்வளோதான் ரசூல்லாய் சொல்லலா செல்லமர் ஒரே மாதிரி மோல்டு செய்யப்பட்டதை போன்று இருக்கக்கூடிய ஒரு வானம் மோல்டு செய்யப்பட்டதை போன்று இருக்கக்கூடிய ஒரு பூமி இப்படி இருக்கும் அதாவது வெண்மை நிறமான பளிங்கியை போன்று அந்த பூமி இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு அந்த வானங்கள் அந்த பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அந்த அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த வானங்களும் அந்த அவர்கள் அதிலே இருப்பார்கள் நரகத்திலே இருப்பார்கள் அழியாது இன்னொரு கருத்து மூன்றாவது சொல்லுகின்றார்கள் இந்த வானம் இந்த வானங்களும் பூமியும் அசல்ல எங்கிருந்து வந்தது முதல்ல இதெல்லாம் கிடையாது இது எங்கிருந்து வந்தது அல்லாஹால தன்னுடைய நாட்டப்படி ஒரு நூறு ஒளியை படைத்தான் முதன் முதலாக அந்த நூறிலிருந்து தான் ஒளியிலிருந்து தான் எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்டன என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அந்த நூறிலிருந்து தான் இந்த வானம் உண்டாக்கப்பட்டது அந்த நூறிலிருந்து தான் ஒளியிலிருந்து தான் இந்த பூமி உண்டாக்கப்பட்டது இந்த வானம் பூமி மாற்றப்படுகின்ற நேரத்தில் அழிக்கப்படுகின்ற நேரத்தில் திரும்பவும் அது மறுபடியும் அசலில் போய் சேர்ந்துடும் அது ஒளியாக மாறி மறுபடியும் அந்தங்க அங்கே போயிடும் எங்கே இருக்க இருந்ததோ அந்த இடத்துக்கு போய்டும் அப்ப இந்த பூமி இந்த வானங்கள் எல்லாமே வந்து ஒளியாக மாறி போய்விடக்கூடிய நேரத்தில் அது அசலோடு போய் சேர்த்தோம் அது அழியாது அது எப்பவுமே இருக்கு அந்த வானத்தை அல்லாஹாலி குறிப்பிடுகின்றான் மாதாமத்தி சமாவாத்து வல்லர் என்பதாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பொருளுமே அசலுடன் போய் சேர்ந்து விடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கருத்து சொல்லியிருக்கிற அசலிஹி என்று ஒரு காணும் ஒரு சட்டம் உண்டு அரபியில் சொல்லுவார்கள் பொதுவாக அது உலகத்திலே எல்லா பொருளுக்கும் உள்ள சட்டம் அது ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அசலுடன் போய் சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எதனால் படைக்கப்பட்டோம் மண் தண்ணீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய ஐம்பூதங்களால் ஐந்து பொருள்களால் படைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் இறந்த பின்னால நம்முடைய உடல் இந்த ஐந்து பொருள்களுடைய கலவைகளால் ஆக்கப்பட்ட இந்த பொருள் ஒன்று போய் கபருள் அடக்கின பின்னால் அந்த ஐந்து பொருள்களாக திரும்ப மாறிவிடும் இது உலகத்தில் கபருள் அடக்கப்பட்ட பின்னால் அந்தந்த பொருள் எல்லாம் உரு உருமாறி அந்த ஐந்து பொருள்களாக மாறி ஐந்து பொருள்களோடு சேர்ந்து கலந்துவிடும் இல்லையா அதே வானங்கள் பூமி அசலாக அல்லாஹத்தாலா எங்கிருந்து படைச்சானோ அந்த அசலுக்கு போய் சேர்ந்துடும் அதைத்தான் அல்லாஹத்தாலா இங்கே சொல்லுகின்றார் என்பதாக மற்றொரு கருத்து அதாவது இன்னொரு கருத்து சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னா அதே மாதிரி நரகத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் நரகத்தில் இருக்கு நரகத்தில் இருந்து பார்க்கும்பொழுது நரகவாசிகள் நரகத்தில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு கீழே எந்த பகுதியும் இருக்குன்னா அது பூமி அவங்க பூமி அது அவங்களுக்கு மேலே எது தெரியுதோ அது வானம் இது அகராதியினுடைய அர்த்தம் பொதுவாக அகராதி லோகத்துடைய அர்த்த டெக்ஷனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் வானம் சமா வானம் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய தலைக்கு மேலே உள்ளதெல்லாம் வானம் உன்னுடைய காலுக்கு கீழே உள்ளதெல்லாம் பூமி அப்படின்னு விளக்கம் சொல்லப்படும் அவங்க இருக்கூடிய கீழ்பகுதி என்பது அழியாதல்லும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் இவர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி சொர்க்கவாசிகளை பத்தி பின்னாலே வருது அதே கருத்து தான் சரியப்படி பல கருத்துகள் அதற்கு சொல்லப்பட்ட இன்னும் ஏராளமான விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் ஆக தீய மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் நரகத்திற்குச் செல்லுவார்கள் நிரந்தரமாக அதில் இருப்பார்கள் அது அந்த கருத்தை சொல்லுவது கண்டித்தா இந்த வாசகங்கள்லாம் அல்லாஹலா வேறு மாதிரி சொல்லி காட்டுகின இல்லா மாஷா உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர இங்கே ஒரு சிக்கலான விஷயம் நிறைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள் உலமாக்களே இதில் பலவிதமான அபிப்பிராயங்களை சொல்லுகின்றார்கள் பல கருத்துகள் ஒரே மம் சொல்லுகின்றார் ஒரு முகசிதா பத்து விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார் இல்லா மாஷா என்பது இன்னொருவர் சொல்லுகின்றார் ஆறு ஏழு விதமான கருத்துக்களை சொல்லுகின்றார் உன்னுடைய ரப்பு நாடினால் தவிர நாடியதை தவிர அல்லது நாடிய வரை தவிர அந்த துர்பாக்கியவான மனிதர்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு வச்சு நிரந்தரமாக இருப்பா வெளியாகவே முடியாது இல்லையா ஆனால் இங்கே நாடியை உன்னுடைய ரப்பு நாடிய வரை தவிர அப்படின்னு சொன்னால் அப்போ அல்ல நான் நானே வெளியாக்குவா அப்படின்னு அர்த்தமா ஆ அப்படியும் இருக்குது அதாவது நரகத்தில் போடப்படக்கூடியவர்கள பல தரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் உலகத்திலே ஈமான் கொள்ளாமல் முஷ்ரி என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் குற்றங்கள் செய்தவர்கள் அவர்களும் நரகத்திலே போடப்படுவார்கள் உலகத்தில் எவ்வளவு குற்றம் செய்தார்களோ அந்த அளவுக்கு அந்த கால அளவுக்கு நரகத்திலே தண்டனை பெற்ற பின்னால் அங்கிருந்து வெளியாகப்படுவார்கள் இல்லையா நிறைய ஹதீஷ்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களை குறித்து அல்லாஹலா இங்கே சொல்லுகின்றான் என்று விளக்கம் உன்னுடைய ரப்பு நாடிய வரைத்தவர் என்று சொன்னால் மூபின்கள் யார் நரகத்திற்கு போய்விட்டார்களோ பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹாலா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் வெளியாக்குவான் அவருடைய விஷயத்தில் அல்லாஹாலாவுடைய நாட்டம் ஏற்படுகின்றது இவர்கள் வெளியாக்கப்பட வேண்டும் என்பதாக சல்லா அலிஸ்லம் சொல்லுகின்றார்கள் அல்லவா எல்லாரும் நரகத்துக்கு இந்த மாதிரி பாவம் செய்தவர்களும் நரகத்தில் போடப்பட்ட பின்னாலே கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குறிப்பிட்ட காலம்னா அது எத்தனை ஆண்டுகளாகிறது சொல்ல முடியாது எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகளாகின்றதுன்னு சொல்ல முடியாது அவ்வளோ கோடி கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் வெளியாக்கப்படுவார்கள் என்பதாக பொருள் எது கடைசியாக அப்படி வெளியாகிய ரசூல்லாய் சல்லா அலையோ சிபாத் செய்வார்கள் சிபாரிசு செய்வார்கள் மன்றாடுவார்கள் அந்த மன்றாட்டத்தின் காரணமாக அல்லாஹால அனுமதி கொடுப்பான் நரகத்திலிருந்து அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள் திரும்பவும் ஒரு மனிதர் தங்களுடைய உம்மத்திலே ஒரு மனிதர் கூட அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மன்றாடுவார்கள் சிபாரிசு செய்வார்கள் அதில் ஜிப்ரீல் அலயம் அவர்களை அல்லாஹால கூப்பிட்டு சொல்லுவான் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களிலே யாருடைய உள்ளத்திலே கொஞ்சம் ஈமான் இருக்கின்றதோ அவரை எல்லாம் நீங்கள் வெளியாக்குங்கள் என்பதாக அவர்களை எல்லாம் வெளியாக்கிவிடுது ஜிப்ரில் அலையாம் அவர்கள் பார்ப்பார்கள் யாரிடத்தில் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்ததா உலகத்திலே ஈமான் என்று சொன்னால் அல்லாஹை நம்பக்கூடிய தன்மை யாரிடத்துல இருந்ததோ அவரை வெளியாக்குவார்கள் திரும்பவும் சிலர் இருப்பார்கள் மறுபடியும் அல்லாஹத்தல்லா சொல்லுவான் ரசூல்லா இஸ்லாஸ்லாம் சிபாரிசு செய்வார்கள் அல்லாஹ் சொல்லுவான் யாரிடத்துல அதைவிட இன்னும் குறைவாக ஈமான்க்கு அவரை வெளியாக்குங்கள் இப்படியே ஒரு பேட்ச் பேட்சாக ஒரு கூட்டம் கூட்டமாக அந்த மக்களை வெளியாக்கி கொண்டே இருப்பார்கள் கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான் ஒரு அணுவளவு ஈமான் யாரிடத்தில் இருந்தாலும் அவர்களையும் அங்கிருந்து வெளியாகிவிடும் அவர்களையும் வெளியாக்கப்படுவார்கள் அவர்களும் வெளியாக்கப்படுவார்கள் முடிஞ்சு அதோடு முடிஞ்சு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமாக அங்கே இருப்பார்கள் அங்கே நரகவாசிகளை நீங்கள் அதே நிரந்தரமாக இருங்கள் சொர்க்கவாசிகளே நீங்கள் இதிலே நிரந்தரமாக இருங்கள் என்பதாக சொல்லப்படும் அதற்கு பிறகுதான் இன்னொரு நிகழ்ச்சியும் நடைபெறும் அல்லாஹாலா நரகத்தை பார்த்து கேட்பான் நீ நிரம்பி விட்டாயா என்பதாக கேட்பான் நீ நிரம்பி விட்டாயா உனக்கு வயிறு நிரம்பிடுச்சா என்று கேட்பான் நரகத்தை பார்த்து நரகம் கேட்கும் இன்னும் இருக்கின்றதா என்று கேட்போம் இன்னும் இருக்கின்றதா எனக்கு உணவாக இன்னும் ஏதாவது கேட்கும் நிரம்பாது அது அவ்வளோ பெரிய இடம் ஆனா நரகவாசிகளுடைய உடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு பெருசா படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசா படைச்சும் கூட நரகம் நிரம்பாது அல்லாஹாலுடைய குதிரத் என்ற பாதத்தை வைப்பான் நரகத்தின் மீது வைப்பான் அப்படின்னு சொன்னா நிரப்புவதற்காக உள்ள ஏற்பாடுகளை செய்வான் அது உடனே சப்தம் போடும் கத்து கத்து போதும் போதும் என்பதாக சொல்லும் நரகம் என்று சொல்லாசல்ல சொல்லுகின்றார் ஆக அந்த நரகம் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பவர்கள் என்று முடிவு செய்யப்பட்ட பின்னாலே அது முடிவு செய்யப்படாத மனிதர்கள் எல்லாம் அங்கிருந்து வெளியாக்கப்படுவார்கள் அதுதான் இல்லா மாஷா ரப்புக்கு உன்னுடைய ரப்பு நாடியவர்களை தவிர என்று அல்லா தலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கும் ஆனால் இங்க இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது அந்த கருத்தின்படி தான் பின்னால் ஆயத்துக்கு அர்த்தம் சரியா வரும் உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர அப்படின்னு சொன்னா நரகவாசிகளாக ஆகிவிட்டவர்களை கூட அல்லாஹாலாவுக்கு அதிகாரம் இருக்கின்றது சக்தி இருக்கின்றது அவர்களை கூட வெளியாக்கலாம் ஆனால் எத்த யாரை நாடுகின்றான் அவர்களை வெளியாக்குவதற்குரிய உரிமை அவனுக்கு இருக்கின்றது அவனை போய் நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா நரகத்துக்கு நாய் போச்சு அவங்க பாவம் செஞ்சாங்க எங்களுக்கு தெரியும் நல்லா ஆனால் நீ அவளை வெளியாக்கிட்டேயே அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா லா யுஸ் அலுவ அம்மா எஃப் ஆயிலோ லாய் லா யுஸ் அவன் செய்கின்றவற்றை பற்றி கேட்கப்பட மாட்டான் விசாரணை செய்யப்பட மாட்டான் யாரும் அவனை போய் கேட்க முடியாது அந்த கருத்தின்படி அல்லாஹால நரகவாசிகளாகவே ஆகிவிட்டவர்களை கூட வெளியாக்குவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கின்றது அதிகாரம் இருக்கின்றது கேட்டா இன்ன ரப்பில் நிச்சயமாக உம்முடைய ரப்ப அவன் நாடியதை உடனடியாக செய்யக்கூடியவன் மிகுந்து செய்யுன் என்று சொன்னால் மிகுதமாக செய்யக்கூடும் செய்தே முடிப்பான் அதை யாரும் தடை செய்ய முடியாது யாரும் தடுக்க முடியாது எந்த சக்தியும் தடுக்க முடியாது என்ன ரப்பிச்சயமாக முடிப்பவன் அவன் நாடுவதை செய்து முடிப்பவன் என்று சொல்லுகின்றான் அந்த கருத்தின் படிக்க வைத்தாலும் கூட அல்லாஹாலாவுக்கு அதிகாரம் உண்டு என்பதாக பொருளாகும் வல்லர் நற்பாக்கியவான்களாக ஆக்கப்பட்டார்களே அவர்கள் சொர்க்கத்திலே இருப்பார்கள் அதிலே என்றென்று நிரந்தரமாக இருப்பார்கள் வானங்களும் பூமியும் நிரந்தரமாக இருக்கும் காலம் எல்லாம் சொல்லப்பட்ட அர்த்தம் அதேதான் இல்லா மாஷா ரப்பு நாடியவரை தவிர இங்க வந்து பிரச்சனை வரும் நரகத்தில நாடியவரை நரகத்திலிருந்து வெளியாக்குறான் சரி சொர்க்கத்திலே அவன் நாடிய உன்னுடைய ரப்பு நாடியவரை தவிர என்று சொன்னால் அவர்கள் அங்கிருந்து வெளியாக்க முடியுமா சொர்க்கத்துக்கு போனா வெளியாறுறதுலாம் கிடையாது அது முடிவு செய்யப்பட்ட விஷயம் அப்போ நாடியவரை தவிர அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலேயே அல்லாஹால பல பகுதிகளை வைத்து பல தரஜாக்களை வைத்திருக்கின்றான் ஒரு ஹதீசின் படி தரஜாக்கள் என்பதாக சொல்லப்படும் இன்னொரு ஹதீசின் படிக்க குரான் எத்தனை ஆயத்துகள் இருக்கின்றன அத்தனை தரஜாக்கள் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கின்றன ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட படித்தரங்கள் பகுதிகள் இருக்கின்றன சொர்க்கத்தில் அதனால சில பேர் ஒரு இடத்துல வச்சிருப்போம் அல்லாஹால பிறகு அவன் நாடும்பொழுது அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிடுவான் வேற ஒரு இடத்துக்கு அது இதை விட ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுவான் மேலே உள்ளவன் கீழே வச்சு கீழே மேலே போக சொல்லுவான் எப்படி நாடியவர்களை தவிர மற்றவர்களை நிரந்தரமாக ஒரே இடத்துல இருப்பார்கள் அப்படிங்கிற அர்த்தம் எல்லா மாஷா ரப்பு உம்முடைய ரப்பு நாடியவரை தவிர நிரந்தரமாக அந்த சொர்க்கத்திலே நட்பாக்கியவான்களாக இருக்க நட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்கள் அங்கே இருப்பார்கள் சொத்திற்கு சென்றவர்களுக்கு அல்லாஹல்ல சொல்லுகின்றான் அது துண்டிக்கப்படாத நன்கொடையாக அவர்கள் கிடைக்கும் துண்டிக்கப்படாத அது அருந்து போகாத நன்கொடையாக வெகுபதியாக அவர்கள் வழங்கப்படுவார்கள் அது முடிவடையவே முடிவடையாது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நன்கொடை சொர்க்கத்தினுடைய அந்த இன்பமயமான நிலை என்றுமே அருந்து போகாது என்றுமே துண்டிக்கப்பட மாட்டாது நிரந்தரமாக இருக்கும் ஒரு ஹதீஸ் சொல்லல் ஜென்னா என்ன ஜன்னா சொர்க்கவாசிகள் சில நேரங்களிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பத்தை அடைவார்கள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை விட மிகப்பெரிய இன்பத்தை பெறுவார்கள் அது என்ன தெரியுமா விடுவது மலக்குகளின் மூலமாக அல்லாஹத்தால கேட்பான் சொர்க்கவாசிகள் எல்லா சொர்க்கத்துக்கு போன பின்னாலும் சொர்க்கவாசிய பார்த்து கேட்பான் சொர்க்கவாசிகளே உங்களுக்கு எல்லா இன்பங்களும் கிடைத்து விட்டனவா மலக்கள் மூலமாக கேட்கணும் எங்களுக்கு எல்லா இன்பங்களையும் நீ கொடுத்து விட்டாய் எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீ கொடுத்து விட்டாய் இனி நாங்கள் கேட்பதற்கு எதுவுமே கிடையாது திரு பொருத்தம் எங்களின் மீது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார் உன்னுடைய பொருத்தம் எங்கள் மீது இருக்க வேண்டும் அல்லாஹால மலக்குகள் மூலமாக சொல்லுவான் என்னுடைய திரு உங்கள் மீது இருப்பதின் காரணமாகத்தானே நீங்கள் சொர்க்கத்துக்கே வந்திருக்கிறீங்க சொர்க்க வர முடியாது உங்கள் மீது இருக்கின்றது என்ன அது உங்களுக்கு கிடைத்து விட்டது அதை வேற எதையாவது நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்பார்கள் கேட்பான் அல்லாஹத்தாலும் என்ன கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையே எல்லாத்தையும் கொடுத்துட்ட என்ன என்ன கேக்கறதுல இருக்கு என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் இல்லை இன்னொன்று உங்களுக்கு இதை இன்ப இன்பமயமான ஒன்று இருக்கின்றது என்று அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உள்ள திரை விளக்கப்படும் திரை விளக்கப்படும் அல்லாஹ் காட்சி அளிப்பான் அதை பார்த்து அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள் முன்னாள் ஹசாரி ரஹத்து அவர்கள் தங்களுடைய எழுதுகின்றார்கள் அல்லா பார்க்கிறாங்க எப்படி பார்ப்பாங்க சொர்க்கவாசிகள் சொல்றோமா இல்லையா கண் இமைக்காமல் வைத்த கண் வாங்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ காலம்லாம் தெரியாது அவ்வளோ காலம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்து பார்த்து இன்பங்கள் அப்படிங்கறதுலயே ஒன்று சொல்லுவோம் பேரின்பம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம் உலகத்தில் பேரின்பம் சிற்றின்பம் அப்படிங்கிறது சில உலகங்களை சொல்லலாம் ஆனா அல்லாகுவை பார்ப்பது ஒன்று மட்டுமே பேரின்பம் அது அல்லாது எல்லாமே சிற்றின்பம் எல்லாமே சிற்றின்பம் சின்ன இன்பம் தான் அப்படி பார்த்து பார்த்து அவர்களுடைய கண்கள் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய்விடும் கை வய அப்படியே கண்ணு போனால் உள்ளே போயிவிடுமா தொழில் சொல்லுகின்றார் அது எப்படி நம்ம அறிவுக்கு ஒத்துக்கலையே அப்படின்னு சொன்னால் அவங்க அறிவு சரியில்லைன்னு அர்த்தம் உள்ளே போயிடும் அந்த கண்கள் உள்ளே போன அந்த கண்களாலும் பார்ப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள் உள்ளே போன அந்த கண்கள் திரும்பி வெளியே வருவதற்கு எண்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு தெரியாது நமக்கு கருத்தெல்லாம் தெரியாது பார்த்த இன்பம் முடி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக விளக்கப்படுகின்றது இன்னொரு அறிவிப்பில் இருக்கின்றது மக்கள் சொல்லுவார்கள் அதீசலம் இருக்குது அந்த சரியா இல்லையா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது சொர்க்கவாசிகள் இடத்துல அல்லாஹத்துல கேட்பான் சொர்க்கத்தில் கொடுத்ததெல்லாம் சரி உங்களுக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு நீ எல்லாத்தையும் தான் கொடுத்துட்ட உன்னுடைய ரிலா பொருத்தம் இருக்கின்றது என்றும் நீ சொல்லிவிட்டாய் இனி நாங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேளுங்க அப்போ சொர்க்க வாசிகளை அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்களாம் இனி என்ன வேணும் என்ன கேட்கலாம் அல்லாட்ட அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்பார் அவர் அவர்கிட்ட கேட்பார் எல்லாம் தான் கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குது சரி நம்ம போய் இந்த ஆலிம்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் உலகத்தில் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை சந்தேகம் அப்படின்னு சொன்னால் ஆலிமஷாக்கள்கிட்ட தான் போய் கேட்போம் அதே மாதிரி சொர்க்கத்துலேயே ஆலிம் சாக்கள் இருக்கிறாங்க போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களோம் ஒரு குரூப் கூட்டம் போய் ஆலிம்களிடத்துல போய் கேட்பாங்க இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி அல்லாஹத்தாலா சொல்கிறோம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன என்ன வேணும்னு கேட்க சொல்கிறான் அல்லாஹலா எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க தெரியல நாங்கள் என்ன கேட்கணும் அப்படிங்கிறோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த ஆலயங்களில் சிலர் சொல்லுவார்கள் யோசனை பண்ணிட்டு ஆமாம் ஒன்று இருக்குது அதுதான் அல்லாஹாவை பார்ப்பது லிஹால்லா அல்லாஹுடைய திருக்காட்சி பேரிங்க அது வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஆ ஆமாம் இது வரைக்கும் எங்களுக்கு யோசனையே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலாட்ட கேட்பாங்க யாரெல்லாம் உன்னுடைய திருக்காட்சி உன்னுடைய ரூய் உன்னை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவோம் அல்லாஹாலா காட்சி அளிப்பான் என்னோட ஹதி ரசுல்லா இஸ்லாஸ்ல சொல்லுகின்றார்கள் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹலா காட்சி அளிப்பாங்க அப்படின்னு சொன்னவ சஹாபாக்கள் எல்லாரும் பார்க்க முடியுமோ அவனை கேட்டாங்க ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிறதை போன்று அவங்க நினைத்து கொண்டார்கள் பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாவா பார்க்கறது எப்படி பார்க்க முடியும் ஒரு பெரிய மேடை போட்டு ஒரு தலைவர் மேடையில் உட்காந்துருக்கிறாரு ஒரு பத்து லட்சம் மக்கள் அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பின்னால் இருக்கிறவங்க தலைவர் எப்படி பார்க்கறது பார்க்க முடியாது இல்லையா பக்கத்தில் இருக்கணும் பார்க்க முடியும் அதுபோன்று அல்லாவை பார்க்குறதுன்னு சொன்னால் சிரமமாச்சே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க ரசூல் தாசல்லா செலவு உதாரணத்தை சொல்லுகின்றார்கள் வானத்திலே சந்திரன் வரும் நிலவு வரும் அதை நீங்கள் போட்டி போட்டு கொண்டு பார்ப்பீர்களா அப்படின்னு கேட்குறாங்க வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கறதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விலையுதுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி யாரும் போட்டி போட்டு கொண்டு பார்க்க மாட்டார்கள் எல்லாருக்கும் அந்த சந்திரன் தெரியும் அதே போன்றுதான் அல்லாஹ் காட்சி அளிப்பான் எல்லா மக்களும் பார்க்க முடியும் என்று சுல்லாஹ் உதாரணம் சொன்னார் சரி அல்லாஹாலா காட்சி அளிப்பான் அந்த காட்சி மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அதை வர்ணிக்கவே முடியாது சொர்க்கத்தையே வர்ணிக்க முடியாதுங்கிறது அல்லாஹாலாவுடைய காட்சியை எப்படி வர்ணிக்க முடியும் துண்டிக்கப்படாத வெகுமதிகள் அவர்கள் கொடுக்கப்படுவார்கள் என்று அல்லாஹால சொல்லுகின்றார் பலா தகுபித்தின் கருத்தை சொல்லுகின்றான் இந்த மக்கள் இவ்வளவு எல்லாம் அல்லாஹால சொர்க்கத்தில் இருக்கிறது நரகம் இருக்கிறது அல்லஹத்தாலுடைய ஆற்றல் அவருடைய அறிவு அவருடைய விஷயம் ஆகியவற்றை அல்லா இருக்கின்றான் என்பதற்கு விஷயங்களை சொல்லித் தருகிறார் அப்படி இருந்தும் கூட இந்த மக்கள் அதையெல்லாம் நம்பாமல் விளங்காமல் சிந்திக்காமல் அந்த சிலை தெய்வங்களையே வணங்கி கொண்டிருக்கின்றார்களே இந்த சிலை தெய்வங்கள் எந்த விதமான பலனையும் இந்த மனிதர்களுக்கு தராது நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது லாபத்தையும் தராது இல்லையா இவ்வளவு எல்லாம் சொல்லி கூட இந்த மக்கள் வணங்குறாங்களே அதுல ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் உங்களுக்கு வந்துடக்கூடாது ஏன்னா நம்மள சில பேர் இருக்கிறாங்க இல்லையா அப்படி சில பேர் கொஞ்சம் அறிவு குறைந்தவர்கள் இருப்பாங்க ஈமான் சரியில்லாதவர்கள் இத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் வணங்குறாங்க நம்ம ஒரு சில மக்கள் வந்து அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறோம் அவங்க வணங்குறது ஒரு சமயம் சரியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வந்துடலாம் அல்லாஹாலா அதை சொல்லுகின்றான் நீங்கள் பலா தகு ரசூல்லா சலா அலுவலிஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்ற நபி அவர்களுக்கு சொல்லுவதல்ல அவர்களை பார்த்து சொல்லுவதின் மூலமாக உலக மக்களுக்கு சொல்லுவது பலா தக்குலா இந்த மனிதர்கள் வணங்குகின்றவற்றில் இருந்து சந்தேகத்திலே நபியை நீங்கள் ஆகிவிட வேண்டாம் வணங்கிறது உண்மைதான் அந்த தெய்வங்கள் உண்மைதான் சந்தேகம் பாத்திலானவை சத்தியத்தை விட்டு அசத்தியமானவை என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அல்லது அவர்கள் வணங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எந்த பலனையும் தராது நன்மையும் தராது தீமையும் செய்யாது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்றாக குறிப்பிடுகின்றான் அதனால எந்த சந்தேகமும் ஏதாவது இந்த காபிர்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு சமயம் இப்படி இருக்கலாமோ என்று எந்த சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதாக குறிப்பிடுகின்றான் சந்தேகம் என்பது இஸ்லாத்தியோ ஈமான் கொண்ட பின்னாலே சந்தேகம் என்பது அதாவது குஃபுரில் உள்ள விஷயங்கள் சிர்கிலே உள்ள விஷயங்கள் முஷ்ரிக்குகள் காப்பிர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே சந்தேகம் கொள்வது மிகப்பெரிய நோய் அது மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்திவிடும் அதில் தபுபக்கர் சித்தியக் அல்ல அல்லா தாலும் அவர்கள் ஒரு ஹதீஷை அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹ் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு மத்தியிலே ஒரு பயான் செய்தார்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள் சொல்லிட்டு என்பதாக சொன்னார் வெறும் உடல் சுகம் மட்டுமல்ல மன சுகமும் உண்டு பொருள் சுகமும் உண்டு எல்லா சுகங்களும் அதிலே அடங்கு மனம் சுகமாக இருக்க வேண்டும் என்று கேளுங்கள் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்றார்கள் பைனகு மனிதனுக்கு ஒரு மூமினான மனிதர் உறுதி கொடுக்கப்பட்ட பின்னால் அதாவது அல்லாஹ் உண்டு என்ற உறுதியான ஆஃபியத்து கொடுக்கப்படுவதை போன்று சிறந்தது வேற எதுவும் கிடையாது என்றும் சொன்னார்கள் ஆபியத்து கொடுக்கப்பட்டு விட்டால் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக அர்த்தம் அதை விட சிறந்தது வேற எதுவும் கிடையாது சந்தேகப்படுவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் பின்னால் அடுத்தது குபுரு மனிதனிடத்தில் குபுர் இருக்கின்றது அதற்கு அடுத்த பெரிய நோய் என்னவென்று சொன்னால் சந்தேகப்படுவது இந்த சந்தேகம் வராமல் பார்த்துக்கணும் அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்கலாமோ ரொம்ப பேர் இருக்காங்க நம்ம மூமின்கள் முஸ்லீம்கள்ல பல பேர் இருக்கிறாங்க அதுவே அப்படி இருக்கலாமோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்று என்பதாக குறிப்பிடுகின்றார் என்று சொல்லுகின்றான் என்று விளக்கம் தருகின்றார் சரி இவங்க இந்த காபிர்கள் முக்காவாசிகள் ஏன் இதை போய் வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் இவர்களுடைய மூதாதையர்கள் இதற்கு முன்னால் வணங்கியதை போன்றே அல்லாமல் இவர்கள் வணங்கவில்லை அது மாதிரிதான் வணங்குறாங்க அது அல்லாம வேற எதுவும் கிடையாதுங்க அவங்களை கேட்டா ஏதாச்சும் காரணம் சொல்லுவாங்களே தவிர அந்த காரணங்கள் சரியாக இருக்காது என்பதை முன்னாக குறிப்பிடுகின்றன இவர்களுக்கு அவர்களுக்குலாமல் நிறைவேற்றுவோம் நசீபகும் அவர்களுடைய பங்கை அவர்களுக்கு நிறைவேற்றுவோம் வைரமன் கோஸ் குறைவில்லாமல் நிறைவேற்றுவோம் நசீபம் சொன்ன பங்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் பங்குனா என்ன அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அதாப் என்று அர்த்தம் ஒரு அர்த்தம் அதாப் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாபை தண்டனையை குறைவில்லாமல் நிறைவாக நிறைவேற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் இங்கே சிரிக்க வைக்கிறார்கள் குபரு செய்கின்றார்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அல்லாஹியரசூலை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் இதற்குரிய தண்டனை அவர்களுக்கு நிரப்பமாக வழங்கப்படும் அப்படின்னு அர்த்தம் அல்லது தண்டனை கொடுக்கப்படலை இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம் யார் யார் காப்பீர்கள் இருக்குன்னா அவங்க தான் பெரிய அவர்களாக இருக்கிறாங்க அதாவது சிறந்த மனிதர்களாக வாழுகின்றார்கள் உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள் பட்டம் பதவி உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவீன்கள் அல்லாத தான் இருக்கிறாங்க இப்போ காப்பீர்கள் பாருங்கள் அல்லாவுக்கு மாறு செய்கிறாங்க நிராகரிக்கிறாங்க இஷித்து வைக்கிறாங்க அவர்கள் எல்லாம் இப்படி உயர்வரமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்ம அல்லாவை நம்புறமே நமக்கும் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆள் நினைச்சா அப்படின்னு சொன்னால் அல்லாஹத்தெல்லாம் இங்கே சொல்லுவேன் அந்த கருத்து விதிகள் சொல்லப்பட்டிருக்க வயிற்னாலும் நசீபகும் அவர்களுக்குரிய நசீப் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரிசுக்கும் அர்த்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது அர்த்தம் நசீப் உலகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நசீப் அந்த பங்குகள் என்னென்ன கொடுக்கப்பட வேண்டும் அது பூரா நிரப்பமாக கொடுத்துருவோம் நம்ம பார்க்கலாம் நிறைய பேரை பார்க்கலாம் காப்பிர்கள் நிறைய வசதி வாய்ப்புள்ளவர்கள் சுகபோகமாக வாழக்கூடியவர்கள் உல்லாசமாக வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவங்களுடைய நசீபை அவர்களுக்கு நிரப்பமாக கொடுத்துருவோம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பங்குகளை உணவு வசதி வாய்ப்புகள் உல்லாசமான வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை சிரமம் இல்லாத வாழ்க்கை கவலை வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அவர்களுக்கு வைர மன்கோஸ் குறைவில்லாமல் கொடுத்து விடுவோம் ஏன்னு கேட்டால் பின்னால் அவர்களை அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக ஏன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளோ காலம் இருக்காங்களோ அவ்வளோ காலம் மட்டும்தான் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் அவ்வளோ அதுக்கு பின்னால் நிரந்தரமாக தண்டனைக்குரியவர்களாக அவர்கள் ஆகிவிடுவார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹால குறிப்பிடுகின்றார் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இன் அல்லாஹா குல்லாபுதின் நிச்சயமாக அல்லாஹால ஒவ்வொரு அடியானுக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கின்றதோ பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதோ தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ரிசுக்கை அல்லாஹால நிரப்பமாக கொடுப்பார் அதனால மூமினாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை பார்த்து இயங்கிவிட வேண்டாம் அவர்களை பார்த்து அவர்களைப் போன்று நாம இருக்க வேண்டும் என்று நினைத்து விட வேண்டாம் அவர்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்கப்படுகின்றதே நமக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்பதாகவும் கருத வேண்டாம் ஓமினாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி நினைக்க வேண்டும் அல்லாஹ் எதை ஏற்படுத்தி அது கட்டாயமாக அல்லா நமக்கு கொடுப்பான் அது நிறைவேற்றப்படும் என்பதாக சொல்லுகின்றார் ஆகவே ஹர் ஹர் ரம பொருளாதாரத்தை தேடுவதிலே அழகான முறையை நீங்கள் கடைபிடியுங்கள் அழகான முறை ஹலாலான முறையை கடைபிடியுங்கள் அல்லாஹி வைத்ததை நீங்கள் விட்டு விடுங்கள் ஹல்ல எதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி வைத்திருக்கின்றோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹராமை விட்டுவிட்டு ஹரா ஹலாலை எடுத்துக்கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை தேடுகிற விஷயத்தில் அழகான முறை ஹலாலான முறையை கடைபிடியுங்கள் என்று சொல்ல சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக இந்த ஆயத்திற்கு ஒரு ஹதீசும் விளக்கமாக சொல்லப்படுகின்றோம் அல்லாஹாலா தன்னுடைய அருள் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கிடைக்கின்றது அல்லாஹ் எப்படியெல்லாம் மனிதர்களை வாழ வைக்கின்றார் என்பதை பற்றி உள்ள விளக்கங்களை சொல்லிவிட்டு அடிக்கடி இடையில அல்லாஹால சொல்லுவது முன்னால் உள்ள மக்கள் முன்னால் உள்ள நபிமார்கள் அவர்களை சார்ந்தவர் அந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹால சொல்லுவார் அதே போன்று இந்த ஆயத்திற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் மூசா அலை சலாம் அவர்களுடைய விஷயத்தை சொல்லி அவர்களை நம்பி அந்த யூதர்கள் எகூதிகள் எப்படி இருந்தார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றனர் திட்டமாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம் ராத்தௌராத்தை கொடுத்தோம் அதிலே அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு விட்டார்கள் சில பேர் அதை நம்பினார்கள் சில பேர் நம்பவில்லை சில பேர் அதை உண்மைப்படுத்தினார்கள் சில பேர் அதை பொய்ப்படுத்தினார்கள் சில பேர் மூசா மூசா அலி அவர்களை உண்மைப்படுத்தினார் சில பேர் மூசா அலி அவர்களை பொய்யாக்கினார்கள் ஆகவே ரசூல்ல அல்லாஹால இந்த இடத்துல இந்த ஆயத்தை சொல்வதற்கு கருத்து காரணம் என்னவென்று சொன்னால் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் நம்ப மறுக்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் ஆகவே மூசா அலி அவர்களுக்கும் கூட இதே நிலைதான் இருந்தது ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக இந்த ஆயத்தை குறிப்பிடுகின்றான் என்று விளக்குகின்றார்கள் விளக்கம் கித்தாப் உங்களை உங்களுக்கு மட்டுந்தான் மறுப்பு சொல்றது கருத்து வேறுபாடு கொள்வது உங்களை நம்ப மறுப்பது என்பது உங்களுக்கு மட்டுமரிய ஒரு பெரிய ஒரு பெரிய அதிகமான பகுதிகள் அதிகமான பக்கங்கள் கொண்டது அந்த ஒரு வேதத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்திருந்தோம் அதுவும் நேரடியாக அல்லாஹாலிருந்து முழுமையாக பெற்றார்கள் அந்த வேதத்தை அதை கொடுத்தோம் ஆனாலும் அந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் வலவுலா கலி மற்றும் சபக்கத்து அல்ல குபைய பைனும் அந்த மக்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள் நிறைய விஷயங்கள் முன்னால் ஆயத்துக்களை சொல்லப்பட்டு இருக்கிறது மூசாலை கவுகளை போன்று துணிச்சலாக அல்லாவுக்கு மாறு செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது அவ்வளோ துணிச்சலாக மாற்றமான கருத்துக்களை காரியங்களை செய்தார்கள் பிராவனுடைய அந்த படையின் எடுத்தனால் தப்பித்து அல்லாஹலா பிராவன் எடுத்ததை காப்பாற்றி செங்கடலை கடந்து அந்த பக்கம் போயிட்ருக்கிறாங்க ஒரு ஆறு லட்சம் பேர் மூசாலை செல்லாத்துறைய கோம்புகள் அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அழிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க வழியில் ஒரு ஊர் இருந்துச்சு முன்னால் வந்துருக்கிறது வழியில் ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் உள்ளவர்கள் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டு இருந்தார்கள் சிலை வணக்கம் செய்து கொண்டு கூட போயிட்டு இருந்த இந்த கோமுகளில் சில பேர் என்ன பண்ணாங்க மூசாவே அப்படின்னு கூப்பிட்டாங்க என்னன்னு கேட்டாங்க இவங்கள்லாம் இந்த மாதிரி வணங்குறாங்களே இந்த தெய்வங்கள்லாம் வச்சு அது மாதிரி எங்களுக்கு ஒரு தெய்வங்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னு நாங்களும் வணங்குவோமே அப்படின்னு சொல்றேன் எதுக்காக வேண்டி பல வருஷங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் எகிப்திலிருந்து பாடுபட்டார்களோ பிரச்சாரம் செய்தார்களோ எதற்காக வேண்டி பிராவினிடத்தில் போராடினார்களோ எதற்காக வேண்டிய அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ எந்த நோக்கத்திற்காக வேண்டி தங்களுடைய மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களை காப்பா அவர்கள் காப்பாற்றப்பட்டு பிராவுன் அழிக்கப்பட்டானா அவனும் அவனுடைய அழிக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமாக உடனே கேட்குறாங்க கொஞ்ச நேரம் தான் போய் அந்த பக்கம் போறாங்க போகும்போது இந்த மாதிரி சிலைகளை எங்களுக்கு வணங்கி வருங்கிறதுக்கு செஞ்சு கொடுங்க கேட்குறாங்க மூசாலேஸ் எல்லாம் கோவப்படலை நீங்கள் அறியாத மக்களாக இருக்கின்றீர்களே என்று வருத்தப்பட்டாரு அதனால இப்போ இவ்வளவு பெரிய தீமைகள்லாம் செஞ்சாங்க அதுக்கு பின்னால போனாங்க ஒரு இடத்துல தங்க வச்சாங்க வானத்திலிருந்து அல்லாஹால உணவுப் பொருள்களை இறக்கி வைத்தான் மண் செல்வாக இறக்கி வைத்தான் மேகத்தையே கூறையாக ஆக்கி நிழலாக ஆக்கி கொடுத்தான் வீடாக ஆக்கி கொடுத்தான் அவ்வளவு பெரிய வசதிகளை எல்லாம் அல்லாஹால மறைமுகமாக யாருக்குமே தரல அவ்வளவு அப்படி இருந்தும் கூட அவர்கள் நிறைய குறும்புத்தனமான விஷயங்களை எல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இது அவர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல சில நேரங்களில் சில தண்டனை அல்லாத்தால கொடுக்க அப்படியே அதை முடிச்சுக்கிட்டான் நீங்கிடுச்சு முன்னால் உள்ள ஆயத்தில் சூழத்தில் பக்கரா ஆலயம் நிறைய வந்திருக்குது இங்கே அல்லாஹல்ல சொல்லுவாங்க சதக்கத்து உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ள ஒரு வார்த்தை முந்தி இருக்காவிட்டால் வார்த்தை என்பது உடனடியாக தண்டனை கொடுக்கப்படுவது கிடையாது அதற்கு ஒரு கால வரையறை இருக்கின்றது அஜல் தவணை இருக்கின்றது அந்த நேரம் வரும்போதுதான் தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் அந்த களிமா அந்த வாசகம் அந்த வார்த்தை உன்னுடைய ரப்பிடத்திலிருந்து முந்தி விட்ட ஒரு களிமா ஒரு வாசகம் இல்லை என்று சொன்னால் அதாவது தண்டனை கொடுக்கப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது என்ற வாசகம் இல்லை என்று சொன்னால் ல குவிய அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் தண்டனையை கொண்டு உடனடியாக தண்டனை வந்திருக்கும் தண்டனை வராது காரணம் அல்லாஹத்தால முந்தி அதை முடிவு செய்து விட்டான் தண்டனை என்பது இப்பொழுதுதான் கொடுக்கப்படும் இந்த நேரம் என்பதாக ஒரு நேரத்தை குறிப்பிட்டு விட்டான் அதனால அது வரைக்கும் வராது அதே மாதிரி இப்பொழுதும் அப்படித்தான் இவர்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க இவ்வளவு அட்டுளையும் செய்கிறாங்க நம்ம பார்க்கிறோம் கூட்டம் கூட்டமாக கொளுத்தி விட்டுறோம் அதுவும் குறிப்பாக முஸ்லீம்களை கொளுத்துறான் போட்டு எல்லாம் ப பண்ணுறாங்க அவ்வளோ குஜராத்தில் நடந்தது மற்ற இடங்கள் நடந்து ஈராக்கில் நடந்தது ஆப்கானிஸ்தானில் நடந்தது பலஸ்தீனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் பார்க்குறோம் நிறைய கூட்டம் கூட்டமாக முஸ்லீம்கள் அழிக்கப்படுகின்றார்கள் உங்களுக்கெல்லாம் ஏன் தண்டனை கொடுக்கலாம் அல்லாஹலான்னு கேட்டால் அல்லாஹா வலவுலா களிமத்தும் சபக்கத்தும் நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட தவணை வச்சிருக்கிறான் அது அது ஒன்று அவருடைய மௌத்துக்கு முன்னாலே ஏற்படலாம் அல்லது மௌத்துடைய நேரத்தில் ஏற்படலாம் அல்லது மௌத்துக்கு பின்னாலும் கண்டிப்பா உண்டு அந்த தண்டனை உலவுலா களி மற்றும் சிபக்கத்தும் என்று நம்பிக்க பயணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு நம்பக்கூடிய அல்லாவை நம்பியவர்கள் இதையும் நம்ப வேண்டும் அல்லாஹ் காரண காரியத்தோடு தான் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றான் தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றான் அவன் எப்பொழுது நாடுகின்றாலும் அந்த நேரத்தில் தண்டனை வரும் என்று நம்ப வேண்டும் நிச்சயமாக இவர்கள் யாரும் மக்கா காபிர்கள் அவங்க எப்படி அந்த மூசாலே அவருடைய கூட்டத்தினர் அந்த வேதம் கொடுக்கப்பட்டு வேதத்திலே கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அதே இவர்களும் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகவே இருக்கிறார் சில பேர் நம்புகிறாங்க சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் இந்த மக்காவுடைய காப்பிர்களும் லபி ஷக்கி மின்ஹூ இந்த குரானில் இருந்து சந்தேகத்திலேயே இருக்கின்றார்கள் முரீபு செக் அப்படின்னா சந்தேகம் முரீப்னா சந்தேகிக்கிறவர் சந்தேகிக்கிறவர் சந்தேகி சந்தேகத்திலே இருக்கின்றார் சந்தேகிக்கிறவராக இருக்கின்றார் என்று சொன்னா இந்த என்பதற்கு சந்தேகத்திலேயே மூழ்கிவிடக்கூடிய ஒரு நிலையிலே சந்தேகத்தில் இருக்கின்றார் அந்த சந்தேகம் விடுபட முடியாத சந்தேகம் சந்தேகத்திலிருந்து தெளிவு பெறவே மாட்டார்கள் சந்தேகத்திலிருந்து வெளியே வரவே முடியாது அவர்களால் அப்படிப்பட்ட சந்தேகம் அவங்களுக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை சொல்லும் போது மூசா அலிஸ்லாம் கோமுகளும் இப்படித்தான் சந்தேகப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி உங்களுடைய காமங்களும் சந்தேகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ரப்பு காமாலகம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் உம்முடைய ரப்பு அவருடைய அமலை நிரப்பமாக ஆக்கியே தீருவான் அவர்கள் என்ன அமல் செய்தார்களோ என்ன செயல்பட்டார்களோ அந்த செயலை நிரப்பமாக அவர் அவர்களுக்கு அல்லா தருவார் நல்லது செஞ்சிருந்தால் நல்லது கிடைக்கும் தீமை செஞ்சிருந்தால் தீமை கிடைக்கும் என்னோ பீமா யா அமலோ ஹபீர் அவன் அவர்கள் செய்கின்றவற்றை நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான் ஹபீர் செய்தி அவர்கள் என்னென்ன செய்யறாங்களோ அந்த செய்திகள் பூரா அவனுக்கு தெரியும் ஒன்னும் கூட அவனை விட்டு மறைந்ததை என்னவோ பீமா யாமலோ ஒரு நிச்சயமாக அவர்கள் செய்கின்றவற்றை நன்மையா தீமையா எதுவாயிருந்தாலும் சரி ஹபீர் நன்கு விளங்கியவனாக அறிந்தவனாக அவன் இருக்கின்றான் ஆகவே நபியே நீங்க என்ன செய்யணும்னா பஸ்தகைம் கமா உமிர்த்தன் ஏவப்பட்டதை போன்று சரியாக நிற்பீராக நிலையாக நிற்பீராக ஏவப்பட்டதை போன்று நிலையாக இருப்பீராக என்ன ஏவப்பட்டதோ அதை அப்படி நீங்கள் செய்து என்ன ஏவப்பட்டது தபு பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லா நான் என்ன சொல்லுகின்றேனோ அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை நீங்கள் செய்யுங்க இரவு நேரத்தில் இல்லா கலீல நிஸ்வ அவின் குஸ்மின் கலீலா என்று இரவு நேரத்தில் தொழுவும்படியாக உங்களுக்கு கட்டளை கேட்டுக்க அதை செய்யுங்க குரான் ஓதும்படியாக சொல்லியிருக்கிறான் ஓதுங்க குரானை சொல்லிக் கொடுக்கும்படியாக சொல்லியிருக்கிறான் அதை சொல்லுங்க ஞானத்தை சொல்லும்படியாக எல்லாத்தெல்லாம் சொல்லுங்க அதை சொல்லுங்க உங்களுக்கு எது எது கட்டளை இடப்பட்டிருக்கோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க அவ்வளோதான் போர் செய்ய வேண்டும் என்று ஜிஹாது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கா ஜிஹாது செய்யுங்க ஜிஹாதில் போர்க்களத்திலே விரண்டு ஓடக்கூடாது புறபதிக்கிட்டு ஓடக்கூடாது என்று சொல்லியிருக்கான் அது மாதிரி நிலை உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போர் தொடுத்தால் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தாலும் கூட ஓடக்கூடாது என்று சொல்லியிருக்கான் அது மாதிரி செய்யும் போர்க்களத்திலே உலக மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள் ஒரு மோமின் மட்டும் தனியாக போர்க்களத்தில் ஜிஹாதுல இருக்கிறார் ஓடக்கூடாது அது ஹராமாச்சி குஃப்ராட்சி அது இது சொல்லிக்காட்டு இந்த ஒரு சின்ன வாசகம் நீர் ஏவப்பட்டதை போன்று சரியாக இருப்பீராக நிலையாக இருப்பீராக ஆனா ஏவப்பட்டது ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன அது எல்லாம் அதனால தான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு குரானிலேயே குரானுடைய ஆயத்துகளிலேயே மிகப்பெரிய பாரமாக இருந்தது இந்த ஆயத்தம் இந்த ஆயத்தம் நான் சொன்னால் முன்னாள் சூரத்து ஹூது இந்த சூரத்து ஹூத்ல ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம் ஹசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் சாஹாபாக்களை சிலர் கேட்டார்கள் யார சொல்லால் உங்களுக்கு நரைத்து விட்டதே என்பதாக கேட்டார்கள் சில நரைமுடிகள் ஏற்பட்டு விட்டன மொத்தமே ரசி சல்லா அலி அவர்கள் தலையிலும் தாடியிலும் சேர்ந்து பதினாலு முடி நிறைய முடி இருந்தது என்பதாக கணக்கெடுத்து விட்டது ஒன்னு ரெண்டும் நிறைய பார்த்திருக்காங்க அது போன்று என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொன்னார் சூரத்தில் ஹூத் ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் சொன்ன நூஹ் இஸ்லாத்திலிருந்து பல நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்பட்டு அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட வரலாறுகள் சொல்லப்பட்டனர் இதே போன்று சூரத்தில் வாக்கியாவிலே அது அம்மையத்தை சால் சூறாவிலே சூரத்தில் கியாமாவிலே இப்படி பல சூறாக்களிலே அல்லாஹலை வரலாறு கியாமத்தினாலே பற்றி அழிக்கப்பட்ட வரலாறுகளை பற்றி எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல்லாய் சல்லா அலே சொல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான பயத்தை பயங்கரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி நிறைய ஏற்பட்டு விட்டது அப்போ பயம் என்பது வந்துவிட்டால் நிறைய உடனடியாக உடனடியாக எவ்வளோ பயம் அதிகமாகன்றதோ சீக்கிரமாக நிறைய ஏற்பட்டுவிடும் ஒரு மனிதன் அல்லா அதிகமாக பயப்படுறாருன்னு வச்சுக்கோங்க உடனடியாக நிறைய அதிகமாக சீக்கிரமாக வந்துடும் அது உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி சமீபத்தில் கூட ஒரு இது ஒரு பழைய செய்தி முன்ன செய்தியை போட்டிருந்தோம் பழைய செய்தி ஒன்று அந்த காலத்தில் உள்ள அரசர் அவர் ஒரு போர் செய்து அந்த போரில் அவர் கைது செய்யப்பட்டாங்க கணவனும் மனைவி ரெண்டு பேரும் ராஜா ராணி மிகப்பெரிய மன்னராக இருந்தவர்கள் மன்னராக இருந்தால் அவங்க ராணியாக இருந்தாங்க பெரிய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு கடைசியில் எதிரிகள் வந்து இப்போ இது பண்ணி ரெண்டு பேரும் கைது செஞ்சிட்டாங்க சிறையில் அடைச்சாங்க சிறையில் அடைச்சிட்டு மறுநாள் காலையில் தூக்கு தண்டனை தூக்கியில் இடப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு செஞ்சாச்சு அது சிறு வயசு அந்த பெண்ணு ராணியா இருந்தவன் சிறு வயசு காலையில் அந்த சிறைச்சாலையை கதவை திறக்கும் போது பார்த்தா அந்த பெண்ணுடைய முடி பூரா நரைச்சிருந்துச்சான் முழு முழுவதும் தலை முழுவதும் முடி முழுவதும் கருப்பாக இருந்த முடி காலையில பார்க்கும்போது வெள்ளையா இருக்குது அந்த பெண்ணுக்கு அவ்வளோ பயம் மறுநாள் தூக்கிலிடப்படுக அது மாதிரி பியாமத்தினால பற்றி அல்லாஹத்து அல்லா சொல்லுகின்றான் சின்ன குழந்தைங்க கூட நிறைய ஏற்பட்டு விடும் என்பதாக பியாமத்தினால பற்றி சொல்றான் அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உடையது அதனால ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு நிறைய ஏற்பட்டது இந்த பயத்தின் காரணமாக என்பதாக குறிப்பிடுகின்றார் ஷைய பத்னி ஹூதுவாக என்று சொன்னார்கள் அதி ஷனவில்லாஹ் அலி என்று ஒரு பெரியார் அவர் சொல்லுகின்றார் நான் ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களை கனவிலே ஒரு தடவை பார்த்தேன் கனவுளை பார்த்து யார சூழல்லா நீங்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறீங்க ஒரு வாசகத்தை ஷையபத்தினி ஹூது சூரத்து ஹூது என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொன்னீர்களே மல்லதி செய்யபக்க மின்ஹா அந்த சூரத்து ஹூதிலிருந்து எந்த ஆயத்து உங்களை நரைக்க வைத்து விட்டது அப்படின்னு நான் கேட்டேன் சூரத்து ஹூது நூத்தி ஆயத்து உள்ளது இந்த நூத்தி இருபத்தி நாலு ஆயத்துக்கள்ல எந்த ஆயத்து உங்களை வைத்தது என்று நான் கேட்டேன் ரசூல்லாய் சல்லாஹ் அலிசல்ல சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ஆயத்து தான் நீங்க சொன்னமே கமா உமிர்த்த நீர் ஏவப்பட்டதை போன்று சரியாக இருப்பீராக நிலையாக நிற்பீராக என்று சொன்ன இந்த ஆயத்து என்ன கேட்டால் ஒரு பெரிய பாரமான ஆயத்து சொன்னபடி கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல்லா சொன்னபடி கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதனால அது பயம் ஏற்பட்டு அந்த பயத்தின் காரணமாக நிறைத்து விட்டது என்பதாக சொல்லுகின்றார் சரி பஸ்தகைம் அப்படிங்கறது நிலையாக இருப்பீராக என்பது இஸ்திகாமத் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது இஸ்திகாமத் என்று சொன்னால் உறுதியூட சொல்லப்படும் இஸ்திகாமத்னா ஒரே நிலையா இருக்கிறது எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது அந்த அமர வன்னகி அலல் அமரி வன்னகி அதுல தொமர்லி அல்லாஹு சொல்லுகின்றார்கள் இஸ்திகாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கருத்து என்னன்னு ஏவல் விளக்கன் மீது நிரந்தரமாக நிலையாக நீ இருக்க வேண்டும் நரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுவதை போன்று இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார் வந்து ஆளை பார்த்து இப்படின்னு பார்க்கும் இந்த பக்கம் ஓடிடும் நேரம் வர்ற மாதிரி தெரியும் அப்புறம் பின்னால் திரும்பிட்டு ஓடிடும் நம்மளை இப்போ நோக்கி வர்ற மாதிரி வேகமாக ஓடியாரும் நாலு வந்து நெண்டுக்கும் நாளில் நிறைய பார்த்துருக்கேன் அது மாதிரி அதனால் சொல்கிறேன் காடுகளில் சில இடங்களில் பார்த்துருக்கோம் அங்கேருந்து வேகமாக ஓடியாரும் நம்மளை பார்த்தா ஓடியாருதவங்க வந்து ஒரு பத்து அடி இருக்குமா அங்கே நின்றுக்கும் நின்றுக்கிட்டு நம்ம இப்படி ஒரு மாதிரி பார்த்தோம்னு சொல்ல ஓடிய போயிடும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்கள் அதில் தோணலை எல்லாத்தாலே அனுப்புகிறேன் அது இஸ்திகாமத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது ஞானவான்கள் சொல்லுகின்றார்கள் கமாலுல் அவன் சொன்ன விஷயங்களை அப்படியே அமல் செய்வதில் தான் அவனுடைய கமாலியத் இருக்கின்றது மிகச்சிறந்தது மிக உயர்வானது அல்லாஹுவை அறிவதுதான் ஒரு ரூல் லமாலி சாலிஹா அங்க கூணல் சாரும் முஸ்தாஸ் நற்செயல்களுடைய ஒரு உச்ச நிலை எதுவென்று சொன்னால் ஒரு மனிதன் நடுநிலையா நடுநிலையான விஷயத்திலே நேர்மையாக நிரந்தரமாக இருப்பது உறுதியாக இருப்பது நடுநிலையான விஷயங்கள் ஏன்னா இந்த உம்மத்தே உம்மத்தன் வசத்தா நடுநிலையான உம்மத்தின்பதாக அல்லாஹால பட்டம் அளிக்கின்றது அதுபோன்று நடுநிலையாக இருக்க எல்லா விஷயங்களையும் நடுநிலையா மேலையும் போகக்கூடாது கீழே வரக்கூடாது நடுநிலையாக இருந்து செயல்படக்கூடிய தன்மை உடையவனாக இருக்க செயல்பாடுகளிலே மிகச்சிறந்தது மிக உச்சகட்டமானது என்பதாக குறிப்பிடுகின்றார் இஸ்லாத்திலே எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு பின்னால வேறு யார்ட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க வேற யார்ட்டையும் போய் நான் அதுக்கு வேற எதையும் கேட்கவே கூடாது அப்படி ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்டார் ரசூல்லாய் சலுல்லம் சொன்னார்கள் அவ்வளவுதான் சொன்னார் நீ ஆமந்த் பில்லாக் என்று சொல் பிறகு நேராக நில் ஆமந்த் பில்லா என்று சொல் இஸ்திகாமத் உடையவனாக நில் என்று சொன்னார்கள் என்று குறிப்பிடுகின்ற அல்லாவை நான் நம்பினேன் வந்துடும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில நீ சரியாக உறுதியாக இருக்க வேண்டும் எந்த விதமான தடுமாற்றமும் இருக்கக்கூடாது அதுதான் இஸ்லாத்திலே மிக உயர்ந்த சொல் என்பதாக சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு இஸ்திகாமத் சம்பந்தமாக பல விளக்கங்கள் இருக்கின்றன அடுத்த வாரம் சம்பந்தமாக சில விளக்கங்களை சொல்லுவோம் எனவே இந்த ஆயச் ஒரே ரெண்டு மூணு வார்த்தையை கொண்டதாக இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக தேவைப்படக்கூடிய பல விஷயங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது கேட்டவற்றிலிருந்து பலன் பெற்று வாழக்கூடிய தன்மை அல்லாஹால அனைவருக்கும் தந்திருள்வான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 صدق கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய பேரருளால் அறுநூத்தி வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய நூத்தி பதினோரு ஆயத்துகள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன கமா உமிர்தகவே நபியை நீங்கள் ஏவப்பட்டபடி சரியாக நீங்கள் நில்லுங்கள் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹாலா சொன்னார் ரசூல்லாய் சொல்லுள்ளாஹ் அலிவுசல்லம் அவர்களுக்கு இந்த ஆயச் மிக கடுமையான விளைவை ஏற்படுத்தியது என்பது பற்றியும் சென்ற விளக்கம் சொல்லப்பட்டது ஏவப்பட்டபடி எப்படி அல்லாஹாலா சொன்னானோ அதன்படி மிகச் சரியாக நிலையாக இருப்பது உறுதியோடு இருப்பது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு வேலை அப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாகத்தல கற்றளையிடுகின்றான் கமா உமிர்த்த நீர் ஏவப்பட்டபடி இஸ்திகாமத்துடன் இருப்பீராக நீர் மட்டுமல்ல வமன் தாப மழக்க உம்முடன் தௌபா செய்தார்களே தௌபா செய்தார்களே அவர்களும் உம்முடன் சேர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும் என்று உள்ளாகத்தல சொல்லுகின்றான் உம்முடன் இருக்கக்கக்கூடியவர்கள் சொன்னால் தௌபா செய்தவர்கள் என்று சொன்னால் மோமின்கள் அதாவது தங்களுடைய சீர்குடிய நிலையில் இருந்து தௌபா செய்து விடுபட்டு ஈமானுக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் இதே மாதிரி நிலையாக உறுதியாக தீநிலை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹாலா சுட்டிக்காட்டுகின்றனர் சென்ற வாரம் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ரசூல்லாய் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கு நரை ஏற்பட்டது சில முடிகள் நரைத்து விட்டன தங்களுக்கு நரைத்து விட்டதே என்பதாக கேட்டபொழுது ஷையபத்னி ஹூதுவ அகவாத்யா சூரத் ஹூதுவ அகவாத்யா என்று சொன்னார்கள் சூரத்து ஹூதும் அது சில சூறாக்களும் என்னை நரைக்க வைத்து விட்டன என்பதாக சொன்னார்கள் அதில் இருக்கக்கூடிய ஆகிரத்தை பற்றிய நரகத்தை பற்றிய உள்ள விஷயங்கள் அதே போன்று முந்தைய உம்மத்தினர் சொன்னதை கேட்காததின் காரணமாக அழிக்கப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் சேர்ந்து எனக்கு பயத்தை உண்டாக்கின அந்த பயத்தின் காரணமாக நரை ஏற்பட்டுவிட்டது என்பதாக சொன்னார்கள் அதில் இந்த ஆயத்தம் சொல்லப்பட்டது கமா உமிர்த்த நீர் ஏவப்பட்டபடி உறுதியாக இருப்பீராக என்று சொன்ன இந்த ஆயத்தும் என்னை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொல்லி இருக்கின்றார்கள் இது பாரமான ஒரு ஆயச் அதனால் அதன் பயத்தின் காரணமாக நிறைய ஏற்பட்டு விட்டது என்பதாக சொன்னார்கள் ஆனால் இங்கே விளக்கம் தரக்கூடிய உலமாக்கள் அடுத்த வாசகத்தையும் சேர்த்து குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹியபடி நிலையாக உறுதியாக இருப்பது என்பது ரசூல்லாய் சொல்லல்லாஹே சொல்லும் அவர்களுக்கு பெரிய காரியம் அல்ல அவர்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதை அதன்படி முழுமையாக இருந்தார்கள் ஆனால் ரசூல்லாய் சொல்ல அலேசல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மன பாரம் என்னவென்றால் என்னை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லை வமன் தாபம் மழைக்க என்று அல்லாஹல்ல சொன்னான் யார் சிறுக்கை விட்டும் தகுபா செய்து ஈமான் கொண்டு உங்களோடு இருக்கின்றார்களோ அவர்களும் உறுதியாக இஸ்திகாமத்துடன் இருக்கவும் என்று அல்லாஹாலா சொன்னதுதான் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு பாரமாக இருந்தது நான் இருந்து விடலாம் என்னுடைய உம்மத்தினர் அனைவரும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹால சொல்லுகின்றானே அல்லது சகாபாக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றானே மமன் தாபம் மழைக்க என்று அதன் கவலை அவர்களை நரைக்க வைத்து விட்டது என்பதாக சொல்லப்படுகின்றது சரி இங்கே இஸ்திகாமத்துடன் இருக்க வேண்டும் என்பது மிக பெரிய விஷயம் ஏனென்றால் இஸ்திகாமத் என்பது பலவிதமான கருத்துக்களை கொண்டது சென்ற வாரம் சில விஷயங்களை சொன்னோம் அதாவது அல்லாஹத்தாலாவுடைய ஏவல் விளக்கல்கள் அம்ரு நஹி ஆகியவற்றின் மீது நிரந்தரமாக நிலையாக இருப்பது என்பது இஸ்திகாமத்திலே மிகப்பெரிய விஷயமாகும் அல்லாஹ் எதை சொன்னாலும் அதை அப்படியே செய்ய எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை முழுமையாக விட்டுவிட இதிலே உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த சலனங்களுக்கும் ஆட்படக்கூடாது உட்படக்கூடாது மிகச் சரியாக அந்த காரியங்களிலே இருக்க வேண்டும் என்பது மிக பாரமான விஷயம் என்பதை ரசூல்லாய் சொல்லுள்ளாஹ் அலி செல்லம் அவர்கள் விளங்கி இருந்த காரணத்தினால் அது அவர்களுக்கு ஏற்படுத்தியது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் இஸ்திகாமத் தீனிலே இஸ்திகாமத்துடையவனாக உறுதி உடையவனாக இருப்பது மிக பெரிய காரியம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபு சவீத் என்று ஒரு பெரியார் அவரிடத்தில் சொல்லப்பட்டது இன்ன மனிதன் தண்ணீரின் மீது நடந்து செல்லுகின்றான் என்பதாக அது ஒரு பெரிய அதிசயமான விஷயம் தண்ணீரின் மேலே நடந்து செல்லுவது அப்பொழுது அவர் சொன்னார் மீன்களும் தவளைகளும் தான் அப்படி தண்ணீரிலே நடந்து மிதந்து செல்லுகின்றன நீந்தி செல்லுகின்றன தண்ணீரின் மீது செல்லுவது ஒரு அதிசயமான விஷயம் அல்ல என்பதாக சொன்னார் பிறகு சொன்னார்கள் அவரிடத்திலே இந்த மனிதன் காற்றிலே பறவையைப் போன்று பறந்து செல்லுகின்றான் என்பதாக அது பறவைகளும் காற்றிலே மிதந்து பறந்து செல்லுகின்றன ஆகாயத்திலே அது ஒரு அதிசயமான விஷயமல்ல என்பதாக சொன்னார் இந்த மனிதன் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கிழக்கு பக்கத்திலிருந்து மேற்கு பக்கம் வரைக்கும் ஒரு சில வினாடிகளிலே போய் சேர்ந்து விடுகின்றான் கிழக்கிலே இருக்கக்கூடியவன் மேற்கே மிக மிக விரைவாக போய் சேர்ந்து விடுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டது அவர் சொன்னார் இந்த வேலையை சைத்தான் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இமிலீஸ் என்பவனுக்கு ஆற்றல் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அவன் ஒரு நொடியிலே உலகத்தினுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று விடுவான் அது சைத்தானும் அப்படித்தான் செல்லுகின்றான் என்பதாக சொன்னார் பிறகு அவர்கள் கேட்டார்கள் அப்படியானால் ஒரு மனிதனுடைய கமாலியட்ஸ் அவனுடைய பரிபூர்ணமான தன்மை எதிலிருக்கின்றது என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நினைக்கின்றீர்கள் என்பதாக கேட்கப்பட்டது அவர் சொன்னார் ஒரு மனிதன் தீனிலே மார்க்கத்திலே உறுதியாக இஸ்திகாமத்துடன் இருப்பது இருக்கின்றதே இந்த அதிசயங்களை எல்லாம் விட மிகப்பெரிய அதிசயம் தண்ணீரில் நடப்பது தண்ணீரின் மீது நடப்பது வானத்திலே பறப்பது ஒரு நொடியில் உலகத்தின் ஒரு கோடியிலிருந்து இன்னொரு கோடிக்கு செல்லுவது இவை எல்லாவற்றை விட மிக பாரமானது அவன் இஸ்திகாமத்துடையவனாக தீனிலே இருப்பது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் வெளித்தோற்றத்திலே ஒரு மனிதன் வெளித்தோற்றத்திலே மனிதர்களுடன் பழகுவது இருப்பது அந்தரங்கத்திலே அல்லாஹுடன் இருப்பது வெளித்தோற்றத்திலே ஹல்க்குகளுடன் இருப்பது அந்தரங்கத்திலே ஹக்குடன் இருப்பது அது மிகப்பெரிய பாரமானது என்பதாக சொன்னார்கள் அந்த ஷேக் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது கோணலான வழிகள் அனைத்தை விட்டும் கோணலான மார்க்கம் அனைத்தை விட்டும் கோண செயகள் அனைத்தே விட்டும் நேர்மையாக நேரான வழியிலே இருப்பதற்கு பெயர் இஸ்திகாமத் என்பதாக சொல்லப்படும் அது மிகப்பெரிய பாரமானது என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது ஒரு மனிதர் இஸ்திகாமத் உடையவனாக இருப்பதற்கு பத்து விதமான வேலைகள் அவனிடத்தில் தேவை என்பதாக ஃபக்கே அபுல் லைஸ் ரஹத்துல்லாஹி அலை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காரியங்கள் அவனிடத்தில் இருந்தால்தான் இஸ்திகாமத்துடையவனாக அவன் இருக்கின்றான் என்ற அந்த ஆயத்திற்கு உரியவனாகவனாக முடியும் என்பதாக சொல்லுகின்றார்கள் ஒன்று ஷிஃபுல் நிசான் அனில் ஹய்பா அல் இத்தினாப் அணி சுஹரியா அடுத்தவரை கேலி கிண்டல் செய்வதை விட்டும் தன்னை தடுத்து கொள்ளுவது ஹபுல் பஸ்ரியா அனில் மஹாரின் நாலாவதாக ஹராமான விஷயங்களை விட்டும் பார்வையை தடை செய்து கொள்வது கட்டுப்படுத்தி கொள்வது ஹராமான ஹராமான பொருள்களை பார்க்காமல் இருப்பது விஷயங்களை பார்க்காமல் இருப்பது ஐந்தாவது சிதுக்குல் லிசான் உண்மையே பேசுவது ஆறாவது அல்இன்பிகா அல் இன்ஃபாக அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வது ஏழாவது அல்லாஹ் யூஸ்ரிஃப அல்லாஹால வழங்கி இருக்கக்கூடிய ஹலாலான பொருளை இஸ்ராஃபான முறையில் வரம்பு மீறி செலவு செய்யாமல் இருப்பது எட்டாவது அல்லாஹ் அல் அலுபல் கிபிர தனக்கு பெருமையையும் உயர்வையும் தேடாமல் இருப்பது பெருமை உயர்வு என்பதெல்லாம் அல்லாஹுக்கே சொந்தம் அதை தனக்குரியது என்பதாக வாதிடாமல் இருப்பது அதன்படி செயல்படாமல் இருப்பது ஒன்பதாவது அல் முகாபலத்தால செலவாத்தில் ஹம்ஸ் ஐந்து நேர தொழுகைகளின் மீது நிரந்தரமாக இருப்பது தொழுகைகளை பேணுதலாக தொழுவது தொழுகையை நிரந்தரமாக பேணுதலாக என்பதிலே இரண்டு விஷயங்கள் அல்லாஹல்ல குரான் சொல்லக்கூடிய ஆயத்துகளிலே விளக்கம் தரப்பட்டு முன்னால் ஒன்று ஜாகி வெளித்தோற்றம் வெளித்தோற்றமான நிலையிலே தொழுகைகளை மிகச் சரியாக கடைப்பிடிக்க வேண்டும் இதுக்கு முகாஃபத்து சலா என்பதாக சொல்லப்படும் தொழுகையை அதனதனுடைய நேரத்தில் அதனதனுடைய சட்டங்களின்படி பரது வாஜிபு சுன்னத்து முஸ்தாபு என்பதை பேணி தொழுவதற்கு பெயர் முகாஃபத்து சலா என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி மனம் கனிந்து மனம் ஊன்றி அ அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாசுடன் தொழுவது பக்தியுடன் தொழுவது என்பது அந்தரங்கத்தைச் சேர்ந்தது இந்த இரண்டும் செய்தால்தான் அவர் தொழுகையை முறையாக சரியாக நிறைவேற்றுகின்றார் என்பதாக பொருளாகும் ஒன்பதாவது இந்த முறையிலே தொழுகையை அவர் பேணுதலாக செய்து வருவது பத்தாவது அல் இஸ்திகாமி அல் ஜமாலா சுன்ன ஜமாத்துடைய கொள்கையின் மீது நிலையாக இருப்பது உறுதியாக இருப்பது இந்த பத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய காரியம் அது சாதாரணமான மனிதர்களால் செய்ய முடியாது உலகத்திலே பலவிதமான தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் இதில் கடைசியாக சொல்லப்பட்ட அலிஸ்திகாமத் சுன்னாள் ஜமா என்பதும் மிகப்பெரிய பாரமானது ஏன்னா உலகத்துல இன்னைக்கு நாம் பார்க்குறோம் எத்தனையோ பெரிய ரசூல்லாய் சல் அலி வலாம் அவர்கள் என்னுடைய உம்மத்தினர் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரிந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் எழுபத்தி கூட்டங்கள் அசல் கூட்டங்கள் ஆனால் அதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் தங்களை அகல சுன்னத் ஜமாத் என்பதாகத்தான் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் நானும் அகல சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவன் தான் ஆனால் யாராவது ஒருவர்தான் அகில சுனத் ஜமாத்தாக இருக்க முடியும் மற்றவர்கள்லாம் அதை விட்டு நீங்கியவர்களாகத்தான் இருக்க முடியும் எனவே ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லித்தந்த சுண்ணத்தான வழிமுறைகள் சஹாபாக்கள் உடைய ஜமாத்து காட்டித் தந்த அந்த வழிமுறைகள் இவற்றிலே நிரந்தரமாக இருப்பது என்பது மிக பாரமான காரியம் ஆக இந்த பத்து விஷயங்களை கொண்டவர்கள்தான் இஸ்திகாமத்து உடையவர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதனால்தான் அல்லாஹத்தாவிடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எஹ்தின்ஸ்ராத் அல் முஸ்தகிம் என்று கேட்கின்றோம் அதை மனதிலே தேக்கி வைத்து மனமாற மனமுறுகி அல்லாஹல்ல கேட்க வேண்டும் சிராத்த முஸ்தகீமை சிராத்த முஸ்தகீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரான வழியிலே எங்களை நடத்துவா நடத்தாட்டுவாயாக எங்களை வழி நடத்துவாயாக என்று சொல்லப்படக்கூடிய அந்த துவாவை மனிதன் மனம் உவந்து மனம் கசிந்து கேட்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹிடத்தில் கேட்காமல் எதுவும் கிடைக்காது இஸ்திகாமத்துடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அந் அவரிடத்திலிருந்து அந்த உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் அதை அல்லாஹ் இடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்பதாகவும் சொல்லப்பட்டு பொதுவாக இஸ்தகிம் என்று சொன்னாலே இஸ்தகிம் கமா பஸ்தி என்ற வாசகத்துக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாமத்தை தேடிக்கொள் என்பதாகத்தான் அர்த்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அஸ்துல்ல சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவாயாக அந்த தேடுதல் என்பது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கின்றது என்ற வார்த்தை வாசகமே அதற்கு அதனால தான் அரபியில இலக்கணத்தில் சொல்லப்படும் அந்த என்பதிலே உள்ள அந்த சீன் என்பது சீன் என்பதாக தேடுதலுடைய சீன் என்பதாக சொல்லப்படும் இந்த மாதிரி வசன் இந்த மாதிரி வார்த்தைகள் எந்த இடத்துல வருகின்றோ அதற்கெல்லாம் அந்த பொருள் செய்யப்படும் அதே மாதிரி பஸ்திம் என்று சொன்னால் இஸ்திகாமத்தை தேடிக்கொள்வாயாக கேட்டு பெறுவாயாக என்பதாக பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது ரசூல்லாய் சொல்லி சொல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹால சொல்லவில்லை ஒமன் தாபம் அழக்க உம்முடன் இருக்கக்கூடியவர்கள் தௌபா செய்து உம்முடன் இருக்கக்கூடியவர்களுக்கான சகாபாக்கள் அவர்களும் அதே மாதிரி இஸ்திகாமத்துடைய தீநிலை உறுதி இருக்க உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னது நமக்கெல்லாம் படிப்பினையாகும் சாபாக்களை மட்டும் குறிக்காது யார் யார் இந்த தீனிலை இணைந்து இருக்கின்றார்களோ ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அப்படி இஸ்திகாமத்து உடையவர்களாக இருக்க வேண்டும் அது நம்மையும் குறிக்கும் இனிமேல் குயாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மோமீன்களையும் குறிக்கும் அது அடுத்த அதே ஆயத்தில் எல்லா தொடர் சொல்லுகின்றான் வலாத்தத்து வரம்பு மீற வேண்டாம் நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் அதாவது சரியா எல்லையை விட்டு மீறிச் செல்ல வேண்டாம் சரியாத்துடைய எல்லை கோடு எது வரைக்கும் இருக்கின்றதோ அந்த கோடு வரைக்கும் தான் நீங்கள் உள்ளேயே இருக்கணும் அந்த கோட்டுக்கு வெளியே போகக்கூடாது பொதுவாக உலகத்தில் நாம் பார்க்குறோம் எல்லை கோடு என்று ஒரு நாட்டுக்கு இருக்கின்றது எல்லை கோட்டை தாண்டினால் அந்த நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவான் எல்லை கோட்டை தாண்டினால் அது கடும் குற்றமாக கருதப்படும் எல்லை கோட்டை தாண்டி வந்து விட்டான் ஆகவே நாங்கள் அவனை கைது செய்து விட்டோம் எங்களுடைய சிறையில அடைத்து விட்டோம் அவனுக்கு நாங்கள் தண்டனை கொடுத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை தினத்தாள்களிலே நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று எல்லை தாண்டக்கூடாது ஒரு எல்லை கோடு இருக்கின்றது ஹெதூத் என்பதாக சொல்லப்படும் அல்லாஹத்தாலும் அந்த சட்டத்தை அந்த கோட்டை வரையறுத்து வைத்திருக்கின்றான் மார்க்கத்திலே அதை விட்டு தாண்டி செல்லக்கூடாது வலா தத்து ஆவ் எல்லை மீறி நீங்கள் செல்ல வரம்பு மீறி செல்லுவது என்பது அல்லாஹல்லாவும் ரசூலும் எந்த சட்டங்களை ஒரு விஷயத்திற்கு சொல்லி இருக்கின்றார்களோ எந்த விதிமுறைகளை சொல்லி இருக்கின்றார்களோ மாற்றமாக இருப்பது அல்ல அதை மீறி செய்வது அதிகமாக செய்வது அதுவும் வரம்பு மீறுதல் என்பதால் தான் சொல்லப்படும் அத வழக்கத்தில் நாம் சொல்லுவோம் இஸ்ராஃப் என்பதாக சொல்லுவோம் ஒரு விஷயத்திற்காக வேண்டி செலவு செய்யலாம் ஹலாலான பொருளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாம் சம்பாதித்த ஹலாலான பொருளை செலவு செய்யலாம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதற்கு செலவு செய்யலாம் என்பதாக பொருள் அதைவிட அதிகமாக செலவு செய்தால் அதுவும் வரம்பு மீறுதல் இஸ்ராஃப் என்பதாக வெளிப்படையாக நாம் சொல்லுவோம் அதை அப்படியும் நீங்கள் செய்யக்கூடாது என்பதாக சொல்லுகின்றான் சரி நீங்கள் உங்களுடைய பொருள்களை அல்லது உங்களுடைய செயல்களை வரம்பு மீறி செய்கிறீர்களா இல்லையா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அவருடைய பார்வையை விட்டு நீங்கள் தப்ப முடியாது நிச்சயமாக அவன் நீங்கள் செய்கின்றவற்றை உற்று பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் கூர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் அவன் அவன் பசீர் பார்வையாளன் அவனுடைய பார்வையை விட்டும் எந்த அணுவும் தப்பாது நீங்க என்ன செய்யறீங்க எப்படி செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹல்ல பார்த்துக் கொண்டே இருக்கின்றான் என்றும் அல்லாஹல்ல எச்சரிக்கை செய்கின்றான் மூமென்கள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றான் வலா தற்கனு இளல்லதீன பலமு பத்தமஸ்தக்கு முன்னார் அடுத்த ஒரு கருத்தை எல்லாம் சொல்லுகின்றான் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்களின் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம் அப்படி சாய்ந்து விட்டால் பத்த மாசத்துக்கு முன்னார் நரக நெருப்பு உங்களை தொட்டுவிடும் நரக நெருப்புக்கு இலக்கானவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக குறிப்பிடுகின்றான் வலா தர்க்கனு இலல் நதீன வலமு அநியாயம் செய்யக்கூடியவர்களின் பக்கம் நீங்கள் சாய்ந்து விட அநியாயம் செய்ய வேண்டாம் என்பது ஒன்று அநியாயம் செய்யக்கூடியவர்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம் என்பது வேறொன்று அநியாயம் செய்யக்கூடிய சில மனிதர்கள் இருக்காங்க அவங்க பக்கம் கூட நீங்க போகக்கூடாது சாயக்கூடாது அவர்கள் சாய வேண்டாம் என்று சொன்னால் என்ன அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கக்கூடாது எந்த வகையிலும் ஆதரவாக இருக்கக்கூடாது இந்த வலா தற்கும் அப்படிங்கிறது சாய வேண்டாம் என்று அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கின்றதே பொதுவாக சாயுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளின் மீது ஒரு ஒரு பொருள் சாயிறதா அல்லது ஒரு மனிதன் சாய்வது அப்படிங்கிறதுக்கு மயிலான் என்பதாக அரபியில் சொல்லப்படும் ஒரு தற்கனும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழும்னு அர்த்தம் எழுதுறாங்க சாய்ந்து விட வேண்டாம் நீங்கள் சாய வேண்டாம் ஆனால் சாய அந்த தமீலுங்கிற வார்த்தையை விட்டுட்டு அல்லாஹால ஏன் தறுக்கணும் என்று சொன்னால் என்று சொன்னால் அநியாயக்காரர்களின் பக்கம் நீங்கள் போய் சேருவது அவர்களுக்கு உதவியாக இருப்பது என்பது மட்டுமல்ல அந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு செயலை சரிதான்ப்பா செஞ்சுட்டு போகட்டும் அவருடைய இது என்று சொல்லி அந்த செயலை நீங்கள் செயலுக்கு ஆதரவு கொடுத்தால் அப்பொழுதும் நீங்கள் அவனுக்கு ஆதரவு தருகின்றீர்கள் அவன் பக்கம் சாய்ந்து விடுகின்றீர்கள் என்பதாக பொருளாகும் அதனால்தான் இதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுங்க வலா தருளோபியம் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பொருந்தி கொள்ள வலா துதாக அநியாயக்காரர்களை அலட்சியமாக நீங்கள் கருத வேண்டாம் வலா துக்கியோகும் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் வழிபட வேண்டாம் வலா தலா தஸ்குனும் இள லதீன வலமும் அநியாயம் செய்யக்கூடியவர்களை பற்றி நீங்கள் நிம்மதி அடைய அவங்க பாட்டு செஞ்சுட்டு போடாங்க நம்ம கேங்க அந்த யாராவது வந்து சொன்னா அநியாயம் பண்றான் இந்த மாதிரி அநியாயக்காரர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன அவன் செய்யறான் நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் நம்மளுடைய வேலைய அநியாயம் செய்யக்கூடியவர்களை பற்றி மனதிலே கவலை இருக்க வேண்டும் இப்படி அநியாயம் செய்கின்றார்களே தவறு செய்கின்றார்களே தீனுக்கு மாற்றமாக அல்லாறு சூழ்நிலை சட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கின்றார்களே என்று ஒரு கவலை இருக்க வேண்டும் அவர்களை பற்றி ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும் மனசில் அந்த வெறுப்பு அவர்களை கொண்டு இன்பம் காணக்கூடிய சூழ்நிலை மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த ஆயத்துக்கு இலக்கானவர்கள் அவர்கள் ஆகிவிடுவார்கள் வலா தற்கு இல்ல என்ற ஆயத்திற்கு ஹசன் பசரி ரஹமத்துள்ளாயி அவர்கள் சொல்லுகின்றார்கள்